வணக்கம் நட்டினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து ஆணோக்கியத்தனா இன்னும் கொஞ்சம் செய்யுங்கள் செய்யுங்கள் புரிந்து செய்யுங்கள் உதவிகள் செய்யுங்கள் ஆம் இன்னும் கொஞ்சம் புன்னகை செய்யுங்கள் புதுமைகள் செய்யுங்கள் புரிந்து செய்யுங்கள் உதவிகள் செய்யுங்கள் என்கிறார் பாரதியார் நன்றி வணக்கம்